வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாளையக்காரர் பூலி தேவரின் நெற்கட்டான் சேவல் கோட்டையை இசபல்கான் கான் சாஹிப் என்பவரின் படைகள் வெடிகுண்டுகள் வீசி தாக்கின ஆனாலும் கோட்டையை பிடிக்க முடியவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரே குடியரசுக் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது அதிபர் ஆவார் ஆயிரத்தி ஆண்டு இலங்கை ஸ்டீம் சிப் கம்பெனிக்கு சொந்தமான நீராவி கப்பல் லேடி ஹாவ்லாக் முதல் கொழும்பு வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி இந்திய சுரங்க தொழிலாளர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எட்வின் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பண்பலை ஒளிபரப்பு பற்றிய ஆய்வினை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போர் சமயத்தில் சோவியத் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தனது முப்பது ஆண்டுகால பதவியில் இரண்டாவது முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் ஜெர்மனியின் தாக்குதலில் மூன்றரை லட்சம் சோவியத் வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் ஜெர்மனியர்கள் தமது மக்களை இழந்திருப்பதாகவும் சோவியத் வெற்றி கண்டு வருவதாகவும் அவர் தனது உரையில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் வங்காளத்தில் நவகாலியில் இடம்பெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தை முடிவுக்கு கொண்டு முயற்சியாக மகாத்மா காந்தி அவர்கள் கல்கத்தாவிலிருந்து நவகாலி வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளுட்டோனியம் முதல் உருவாக்கப்பட்டது பின்னர் ஜப்பானில் FAT boy, FAT மனித மனிதாய் என்ற அணுகுண்டு போடுவதற்கு இது பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐநா பொதுச்சபை தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி கொள்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது நவம்பர் ஒன்றில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து ராணுவ தலைவர் டாங் குவான் மின் தெற்கு வியட்நாமின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவுக்கு குடியேற விரும்பிய கியூபா நாட்டவரை விமானம் மூலம் அங்கு அழைத்து செல்ல கியூபாவும் ஐக்கிய அமெரிக்காவும் உடன்பட்டன இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சுமார் 6 ஆண்டுகளில் இரண்டரை லட்சம் கியூபா நாட்டினர் அங்கிருந்து வெளியேறி அமெரிக்காவில் குடியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொலம்பியாவில் இடதுசாரி தீவிரவாதிகள் நீதி கட்டிடத்தை கைப்பற்றி 11 நீதிபதிகள் உட்பட நூற்றி பதினைந்து பேரை கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியர்கள் அனைத்து மக்கள் வாக்கெடுப்பு மூலம் பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் தொடர்ந்திருக்க சம்மதம் தெரிவித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அடால் சாக்ஸ் சாக்சபோனை கண்டுபிடித்த பிரான்ஸ் நாட்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜேம்ஸ் நெய்ஸ்மித் கூடை பந்தாட்டத்தை கண்டுபிடித்த கனடிய அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டி மகாலிங்கம் புல்லாங்குழல் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு யஸ்வந்த் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி கர்நாடகேசை பாடகி திரைப்பட பின்னணி பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிமலன் சவுந்தரநாயகம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யோகானஸ் சூர்யா இந்தோனேஷிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆனா இவோனுவிச் செர்பிய டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நாநூற்றி ஆறாம் ஆண்டு ஏழாம் இன்னசென்ட் திருத்தந்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு ஜார்ஜ் கார்டன் அமெரிக்க பொறியியலாளர் அமெரிக்க தரைப்படை அதிகாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பியோத்தர் இலிச் சாய்ஸ்கோவ்ஸ்கி ரஷ்ய இசையமைப்பாளர் இவர் இந்நாளின் சிறப்புகள் காங்கோ குடியரசு நாட்டில் மறுநாள் ட்ரீடே இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை